புத்தர் ஜெகாரங்கள்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் கூட இல்லை நேரடியா சப்தமே ஈஸ்வரம் தான் நிகழ்ச்சி காரணம் இதுக்கு மேல சந்தேகம் ஈஸ்வர ஜக்தி ஷேட்டா மந்திரோபனேட்டா காரணுஞ்ச நூற்றி சார்ந்த ியெல்லாம் அதிபதிய ஒவொரு ஜீம் நம்மளுடைய இந்திரியங்களுக்கு நாம தான் அதிபதி இந்த கரணாதிபாடுகள் தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சதேஸ்வரனான அந்த பரமாத்மா நஜாந்த கஷ்டி ஜனிதா நஜ அதிபகா இவருக்கு ஒருத்தாரணம் எதுவுமே கிடையாது இவருக்கு அதிபதியாகவும் சர்வ காரணமாக இருக்கிறதுனால வேதாந்தத்துல எங்கேயாவது பிரதான மிக காரணமாக சொல்லி இருக்குமோ அப்படிங்கறது அந்த தியரசி பதிலே சிலோகே நீதிச்சுரா ஆனா சின்னது எங்க வீட்ல போட்ருக்கேன் ஆதே அடக்கு முன்ன பெரிய அந்த நேரத்துல இல்ல எல்லா இது வந்து இந்த வாட்ச்சுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதாவது பரமாத்மா பத்தி சொல்லக்கூடிய தியரசி லைவ் சேட்ல மில்லியன் கொண்டு போடுறீங்க அவங்களுக்கு அங்க இல்லையது இது குணம அந்த வார்த்தை முன்னாடி உள்ளவங்க உங்க శరీరం நல்ல இல்ல அப்படிங்கிறது தான் சர்வஜம் பிரணம் அஜயத்தனமான பிரதானமோ வேறு அணு அந்த மாதிரி எதாவதுனா அதுவோ எல்லாமே வெறும் பிரதான காரணத்தை தான் இங்க நிராகரணம் பண்ணாருமே இல்லை பிரதான காரணத்தை ஒரு முக்கியமா எடுத்துட்டு நிராகரணம் உதாரணமா இருக்கின்ற அனுதாரணவாகும் போது எல்லாருக்கும் விட வேண்டிய இந்த அதிகரணத்துல தீர்மானம் பண்றதுக்கு முக்கியமான ஒரு நியாயத்தை எடுக்கின்றது என்னன்னு சாரீர நியாயம் சொல்றாங்க குறை ஒரு நியாயம் சொல்லி ஆக வேண்டியது அதாவது ஈஸ்வரன சர்வஜான்னு சொல்றோம் சர்வ்யானங்கிறது வியாக்கரணம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய உற்பத்தி இதுவும் ஜானத்துல வித்தியாசம் ஜானாத்தின்னு நம்ம யாரு சொல்லுவோம் ஜானத்துக்கு ஆசிரியமாக உள்ளவனை ஜானாத்தீன்னு சொல்லுவான் ஜானமே ஜானாத்தீன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா யாரு கிடைக்கிற டட்டஞான கிடைக்கிறது சொல்ல முடியுமா நான் ஹடஞ ஞானவான் அஹம் ஹடஞஞ்ஞானவான் ஜானியான நான் ஹட்டம் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லுவான் அப்ப சர்வஜகாங்க சொல்லி கொடுக்கற வித்திய போய் பார்த்தோம்னா சர்வம் ஜானாதி சர்வ விஷயத்தா அப்படின்னு அர்த்தம் இது வேளாண் பிரசித்தான்படி தெரியல அங்க உழைக்கிறது ஏன்னு கேட்ட ஞானமே தான் ஆத்மானு சொல்றாங்க தவிர ஜானத்தை தவிர அதுக்கு ஆச்சரியமா ஆத்மா அவங்க இருக்குன்னு ஓட்டுக்கிறேன் இல்லையா அதுக்குற பிரச்சயம் வந்து தியான்கர ரூபம் வருது அந்த தியான்கர தாத்துமான தியான பரியந்தம் வேதாந்த சித்தாந்தத்துல கரெக்டா இருக்கு ஒரு பிரத்தி எடுத்துக்கிற கர்த்தாங்கர அர்த்தத்துல பாணி அந்த கர்த்தாங்கர பிரச்சய அர்த்தம் ஏதாந்தது ஒட்டி வரல அதாவது சச்சந்த வாட்சியமாக பரமா ஜானூபமான ஆத்மாவை எடுத்துட்டோம்னா அது ஒட்டி வரல இங்கே வருவோம் சச்சந்த வாக்கியமாக பிரதானத்தை அப்ப என்ன ஒட்டி வரல தெரியுமா ஜானங்கிறது ஒட்டி வரல இருக்க ஒட்டி வரல ஏன்னா தியானம்ங்கிறது விற்பி சர்வபிஷேகமான விற்பி விற்பிங்கிறது பரிணாமம் இல்லையா அந்த கன பரிணாமம் அந்த கரண பரிணாமங்கள் எல்லாம் போது என்னமோ சரியா வரல பிரதான காரணவாதத்துல ஏன்னா கியாங்கிறது கௌனமா பிரச்சினு சொல்ல வேண்டியிருக்கு ஆனா பிரத்யார்த்தமான கர்த்தா அது கரெக்டா சந்தேகம் அருஜ்நாங்கிற பதத்தை எப்படி அர்த்தம் நம்ம எடுத்துக்கிறது பிரதானத்தை வச்சு அந்த பிரத்யார்த்தத்தை முக்கியமாக சரட்சிச்சுண்டு பிரகிருத்தி அர்த்தத்தை விட்டு வரலாமா இல்ல பிரகிருத்தி அர்த்தத்தை வச்சுட்டு பிரத்யார்த்தத்தை கொடுத்துடலாமா சாதாரணமா பிரத்யார்த்த பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரகிருத்தி அர்த்தம் அப்பிரதானம் பிரத்யார்த்த பிரதானம் அப்படின்ற ஒரு நியாயம் ஆனால் இந்த இடத்துல அந்த நியாயம் வராது நீங்க சொல்ற என்னம் எடுக்கணும் எடுத்துணம் அதனால பிரச்சயார்த்தழுங்க பிரகிரு அர்த்தத்தை எடுத்துங்க அப்படின்னு யாருக்க நியாய கட்டணி அமைச்சுக்க அந்த இது இங்கையில முதலே அங்கீட்சិற் சிலಕರಣ ஆதலெ மரபில் விபாரம்களே மெய்சக விஞ்ஞானம் பிரதிஜித் பெற்றாயா அது ஏது ஒழுதி ஆ சாகே செயின்வ ಪರಿச்சாயேனா நிறைவேற்றப்படுகிறது இயற்கையर्थ उपादानம் யுக்தம் प्रयत्न பரத்யலகவ கிதி நியாயேமா இந்த சொன்ன நியாயம் எது பேபி கேமானன்றது வாச்சாரகத்தின் பேமானன்றது சொன்னார் பிரதிகர संदर्भ सापेक्षமாகவே பிரச்சய அர்த்தம் நிரபேஷமா இருக்கு வெறும் பிரகதியும் வெறும் பிரத்யேகம் அபேட்சா இருக்கு என்ன அது பாருங்க பிரகிருத்தியுடைய அர்த்தம் பாருங்க பிரகிருதிங்கிறத வச்சு பாருங்க பிரகிருதி அர்த்தம் அதுக்கு கர்த்த அபேட்சிதமோ இல்ல ஏன்னா அது ஒரு கிரியை இல்ல நித்திய ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபமாக இருக்கு ஆனா பிரத்யார்த்தமான கர்த்தானு கேளுங்க கர்த்திய கர்த்தா கிரியா காங்க இல்லையா கர்த்தா அவர் கர்த்தா அப்படின்னு சொன்னா என்ன பண்றாரு ஏதாவது சொல்ல சொல்லணுமா அது ஒரு கிரியை சொன்னா தானே அத காரணம்னு இந்த கர்த்தாங்கிற பிரத்யார்த்தம் சாபேட்சமாக இருக்கு பிரகிருத்தி ரப்பேட்சமாக இருக்கு ஜானம்னு எடுக்கின்றோம்னா அது நிச்சய சைத்தன்ய சுரூபமா இருக்கிறதுனால கத்திரபேஷன் கிடையாது அனுகுணமாக எடுத்துட்டு போகோன்றோம்னா பரமாத்மாங்கிற அர்த்தம் போடும் கர்த்தா அப்படிங்கிற அர்த்தத்தை முக்கியமா வச்சுருந்தோம்னா பிரதானம் அர்த்தம் படும் எதை எடுத்துக்கலாம்னா தியானம்ங்கிற பரமாத்மாவோ அதுக்கு தகுந்தாலும் கர்த்திருவத்தை கல்பனையாக வச்சிருந்தோம் அந்த விஷயம் சம்பந்தம் வளர்க்கனால உபாதி சம்பந்தம் வரத்தினால அந்த உபாதிகமான கர்த்திய பிரதேசங்கிறது கவிதா பிரகாசத்தே கவிதா பிரகாசி அப்படிங்கிற இடத்துலலாம் நமக்கு இருந்திருக்கு அதாவது அந்த கர்த்த கர்த்தமான அந்த பிரயோகம் பிரகாசம் பண்றவர் அவர் அப்படின்னு அவரே பிரகாசம்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கா மாதிரி இல்லையா பிரகாசம் பண்றவர் அப்படின்னு சொன்னோம்னா எதை பிரகாசம் பண்றவர்னு ஒரு உன்னை கேள்வி அவரே பிரகாசம்னு சொன்னா எதுவுடைய பிரகாசம் அப்படின்னா கேள்வி வராது பிரகாசம்னு சொன்னா பிரகாசம் தான் பிரகாசம் செய்கிறார் கத்திருலாம் அதனால தியானத்தை விட வேண்டாம் அத முக்கியமாக இருக்கின்றது பரமாத்மா தான் இந்த சச்சந்த அப்படி நியாய சூக்கமான ஒரு நியாயத்தை ஒரு சாமி சார் அது இவ்வளவு சிரமப்பட்டு இந்த எப்படி போயிருக்கேன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது நேரடியா இந்த பாக்கியத்தை பார்த்தோம்னா என்ன எதை கொண்டு இப்படி சொல்றாரு அப்படிங்கறது கண்டுபிடிச்சது அவர் அலட்சி பார்த்து இந்த நியாயத்தை வச்சுட்டுதான் பாக்கியக்காரரை பற்றி அகத்திகரமணி கவிதா பிரகாசத்தை இப்படி கடத்தல எப்படினா அதெல்லாம் சொல்றாரு இல்லையா பாக்கியத்துல முன்னாடி சொன்னார் இல்லையா அதுல இருந்து கடைச்ச